தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ரொட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் துரோணர் பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் பரத்வாஜர் என்கிற பிராமணருடைய புத்திரரான துரோணர் வேத வேதாந்தங்களை பூரணமாக ஓதிய பிறகு அஸ்திர பயிற்சியும் பெற்றார் பரத்வாஜிற்கு சுனோகிதனான பாஞ்சால தேசத்து அரசனுடைய குமாரனான துருபதனும் ஆசிரமத்தில் துருவணருடன் படித்து கொண்டிருந்தான் துரோணரும் துரோபதனுக்கும் நெருங்கிய சிநேகம் உண்டாயிற்று தான் பட்டத்துக்கு வரும்போது துரோணருக்கு பாதி ராஜ்யம் கொடுப்பதாக கூட பாலிய உற்சாகத்தில் துரோபதன் துரோணனிடம் சொன்னான் ஆசிரம முடிந்ததும் துரோணர் கிருபனுடைய சகோதியை விவாகம் செய்து கொண்டு அசுவாத்தாமன் என்கிற குமாரனையும் பெற்றார் துரோணருக்கு மறுவிடத்திலும் புத்திர நேரத்திலும் மிகுந்த பற்று இதனால் எப்படியாவது தனம் சம்பாதிக்க வேண்டுமென்கிற ஆசை துரோணரை பிடித்தது பரசுராமல் தம்முடைய பொருள்களையெல்லாம் பிராமணர்களுக்கு கொடுத்துவிட்டு போவதாக கேள்விப்பட்டு அவரிடம் போனார் துரோணர் போய் சேர்வதற்கு முன் பரசுராமல் தானங்கள் செய்துவிட்டு மனம் போகும் தருவாயில் இருந்தார் துரோணர் கேட்டதற்கு பிரமண சிரஷ்டனே உனக்கு நல்வரவு எனக்கிருந்த பொருள்கள் அனைத்தும் நான் கொடுத்தாய்விட்டது இப்போது இந்த சரீரமும் என் அஸ்திர சாஸ்திரங்களும் தான் மிச்சமாயுள்ளன என்றார் துரோணர் முனிவரே அஸ்திரங்களையாவது எனக்கு பூர்ணமாக உபதேசிக்க வேண்டும் என்று பரசுராமி கேட்டு அவாரே பெற்றுக்கொண்டு திரும்பினார் பிறகு பாஞ்சால தேசத்து ராஜா போய் துரூபதனுக்கு பட்டாசம் ஆயிற்று இதை அறிந்து துரோபதன் பாதி ராஜ்யத்தை கொடுப்பதாக சொல்லியிருந்தானே பெரும் செல்வமானது துரோபதியனிடமிருந்து அடையலாம் என்று துரோணர் பாஞ்சால தியாசம் சென்றார் போனதும் பழைய சிநேகதன் என்று தன்னை அறிவித்து கொண்டார் துரோபகராஜனுக்கு திரோழன் வந்தது பிடிக்கவில்லை ஐஸ்வர்ய கர்வம் நிறைப்பவனாக அவன் கோபம் கொண்டு பிரமணரே இந்த ந நடத்தை உமக்கு தகுந்ததல்ல சிநேகிதன் என்று என்னை எவ்வாறு நீ துணிந்து பேசுவீர் சிம்மாசனத்தில் இருக்கும் அரசனுக்கும் செல்வம் இல்லாத ஒரு சாதாரண மனிதனுக்கும் எவ்வாறு சிநேகம் என்று சொல்லிக் கொள்ள கூடும் மந்த உள்ளவரே ஏதோ ஒரு காரணத்தை பற்றி உண்டான பால்ய பழக்கத்தை நீர் ஆதாரமாக வைத்து கொண்டு ராஜ பாரத்தை வகிக்கும் ஓர் அசனும் சிநேகம் பாராட்டியதில் தரித்திர்த்தனவானுக்கும் மூர்க்கன் மிகுவானுக்கும் பயந்தவன் சூரனுக்கும் எப்படி நண்பனாவான் ஐஸ்வர்யம் சாவமாக இருந்தால்தான் சிநேகம் ராஜ்யம் இல்லாதவன் ராஜாவுக்கு சிநேகன் ஆக என்று அகங்காரம் நிறைந்த பொறுக்க முடியாத மொழிகளை சொல்லி துறணரை இயந்தான் துறனர் கோபமும் வெட்கமும் மேலிட்டு ஒரு பேச்சும் பேசாமல் உள்ளத்தில் ஒரு நிச்சயம் செய்து கொண்டு ஹர்ஷ்ணாபுரம் சென்றார் ஹர்ஷ்ணாபுரத்தில் தம் மைத்துனர் கிரிபர் வீட்டில் யாருக்கும் தெரிவிக்காமல் மறைவாக இருந்தார் ஒரு நாள் நகரத்துக்கு வெளியே பந்து விளையாடி கொண்டு இருந் திரிந்தார்கள் கொண்டிருந்த பந்தும் யுதிஷ்ணனுடைய மோதிரமும் அங்கிருந்த ஒரு கிணற்றில் விழுந்துவிட்டனர் எல்லோரும் கிணற்றை சுற்றி கொண்டு நிர்மலமாக தண்ணீரில் மோதின் பழிச்சென்று தெரிவதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் ஒரு பிரமணர் அவ்விடம் வந்து நின்றார் ராஜகுமார்களே நீங்கள் பாரத வம்சத்தின் பிறந்த சத்திரர்கள் பந்தை ஏன் எடுக்க முடியவில்லையா நான் அஸ்திரத்தை கொண்டு எடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார் பிரமணரே பந்தை நீ எடுத்தால் கிரபர் வீட்டில் போஜனத்தை அடைவீர் என்று யுதிஷ்டன் சிரித்து கொண்டு சொன்னதும் அந்த பிரமணர் ஒரு குச்சி எடுத்து அஸ்திரத்திற்கு வேண்டிய மந்திரம் சொல்லி தண்ணீரில் வீசியறிந்தார் அது பந்தை தேடிச் சென்று அதில் பற்றி பிறகு வேறு குச்சிகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக அவ்வாறே தண்ணீரில் போட ஒன்றன் ஒன்று சேர்ந்து நீண்டு நின்றனர் மேல் குச்சிகளை பிடித்து பந்தை எடுத்து கொடுத்தார் மிக்க ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கொண்ட ராஜகுமார்கள் மோதிரத்தையும் எடுக்க சொன்னார்கள் துரோணர் ஒரு அம்பை எடுத்து வில்லில் தொடுத்து கிணற்றி எய்தார் அது மோதிரத்தை குத்தி மேலே கிளம்ப பிரமணர் மோதித்து எடுத்து கொடுத்தார் இந்த செயலை பார்த்து வியந்து பிரமணரே நமஸ்காரம் நீ யார் உமக்கு எங்களால் ஆகக்கூடியது ஏதேனும் உண்டா என்று ராஜகுமார்கள் அவரை வணங்கினார்கள் ராஜகுமார்களே பீஷ்மரும் சென்று நான் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் ராஜகுமார்கள் சொன்ன குறுகியின்றி பீஷ்மர் அவர்களை கண்ட பிராமண புகழ்பெற்ற துரோணர் என்று தெரிந்து கொண்டு பாண்டவ கௌரர்களுக்கு இனி கொடுக்க வேண்டிய பயிற்சிகளை தரக்கூடிய ஆசாரியர் அவரே என்று தீர்மானித்தார் துரோணரை விசேஷ மரியாதையுடன் அழைத்து ராஜகுமார்கள் அவரிடம் ஆயுத பயிற்சி பூர்த்தி செய்து கொள் அமைத்தார் கௌரவ பாண்டவர்களுக்கு ஆயுத பயிற்சியை தந்து முடிந்ததும் துரோணர் குருத்தட்சணையாக துரோபதனை உயிரோடு பிடித்து வர வேண்டும் என்று கர்ணனையும் துரியோதனையும் அனுப்பினார் அவர்களும் சென்றார்கள் ஆனால் அது அவர்களால் முடியவில்லை அதன்பின் அர்ஜுனுக்கு கட்டளையிட்டார் அவன் போய் யுத்தம் செய்து துரோபதி மந்திரியுடன் பிடித்து வந்து துருடனும் சமர்ப்பித்தான் அப்போது துருணர் புன்னகுடன் துரோபதனை பார்த்து சொன்னார் வீரனே உன் உயிருக்கு அபாயம் வந்தது என்று பயப்படாதே பாளையத்தில் என்னோடு விளையாடி சிநேதமாக இருந்த பிறகு என்னை மோசமும் அவமானமும் செய்தாய் ராஜாவுடன் சிநேகம் செய்ய வேண்டுமானால் இராஜாவாக இருக்க வேண்டும் என்றாய் அதற்காக உன்மேல் இந்த யுத்தம் நான் செய்ய வேண்டியதாயிற்று ஆனால் நான் மறுபடியும் உன்னுடன் சிநேகத்தையே விரும்புகிறேன் பாதி ராஜ்யத்தை உனக்கே கொடுக்கிறேன் என்னுடன் நீ சிநேகதானாக இருப்பதற்கு உனக்கும் சம ராஜ்யம் வேண்டுமல்லவா ஆகியால் கொடுக்கிறேன் வைத்துக் என்றார் துரோபதன் தன்னை அவமதித்து சொன்ன சொல்லை துரோணர் இவ்வாறு நியாகப்படுத்தினார் துரோபதன் வெட்டும் மேலிட்டு தலைவணங்கி நின்றான் அவமானப்படுத்தியது போதும் என்று துரோணரும் அவனுக்கு எல்லா மரியாதைகளும் செய்து அனுப்பினார் துரோபதியுடைய கர்ப்பம் இவ்வாறு அடங்கிற்று கோபமும் சாஸ்திரமும் பழிக்கு வாங்கி மு வளர்ந்து கொண்டே போகும் அதனாலேயே அவனுடைய சாஸ்திரம் அதிகமாயிற்று துருவணரை கொள்ளக்கூடிய ஒரு மகனும் அர்ஜுன் மனம் புரியக்கூடிய ஒரு மகளும் தனக்கு உண்டாக வேண்டும் என்று அனை விரதங்களில் இருந்து அவ்வாறே திருஷ்ணையும் துரோபதியும் பெற்றான் திருவிஷனும் பின்னால் பாரதி யுத்தத்தில் எதிர்க்க முடியாத துரோணரை எதிர்த்து இது யுத்த வரும் இதுவே மகாபாரதத்தில் துரோணர் கதையாகும் நன்றி வணக்கம்